பெருமானுடைய திருவர்களையும் குருவர்களையும் நாம் மனத்தகத்தில் எண்ணி இப்பொழுது மெய்காட்சிட்ட படலம் என்ற பகுதிக்கு வர்றோம் நம்முடைய ரொம்ப திருவிழா பணத்துல முப்பதாவது படலம் இது நம்முடைய சொற்பொழையும் முப்பதாவது இருக்கு அது முப்பதாவது எனவே மெய்க்காற்றிட்ட படலம் என்ற பகுதிக்கு வருகிறோம் வழக்கம் போல பெருமான சில சொற்களை அந்த வரலாற்று அமைப்பை சொல்லுகிறார் விடை நந்தி காவல் அனை விடுத்த கதை உரைத்தும் என ஒரு மாதம் ஆயிருந்ததுனால இம் போன மாதம் என்ன படித்தோம் ஞாபகம் வராது அது ஒண்ணுமில்லப்பா இந்த சமணர்கள் வந்து பாணியன் மேல ஒரு வேள் பசுவ விட்டாங்கல்ல அந்த பசுவை எப்படி ஆண்டித்தார் நந்தியம்பெமான விட்டு நந்தியா இருந்து அழித்தார் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது அது சொன்ன இதுவரைக்கும் எனவே இதுவரை நடந்ததே சொன்னார் நிகழப்போவதும் இனிமேல் என்ன சொல்ல போற இங்க பாருங்க ஒரு அருமையான ஒரு சொல்லு சொல்லாம இருக்க முடியல காவலனை விடு கதை உரைத்தும் கதை என்று சொன்னார் கதைன்னு சொன்ன வரலாறு புராணம் இந்த புராணம் என்ற ஒரு வர சொல்லுக்கு நேர் தமிழ்சொல் கதை கதை நம்முடைய நூல்கள் பெருங்கதைனே ஒரு நூல் இருக்கு பெருங்கதை ஒரு நூல் இருக்கு அது யாரை பத்தி பேசிட்டு அத வேற இல்ல ஆனா ஒருவனுடைய வரலாறு பெருங்கதை அதுபோல நம்முடைய அறுபத்தி மூன்று வரலாறு கூட கதை யார் சொன்னார் ஜெய்கிடார் எடுக்கும் என்பதே தமிழாக்கம் என்ன கதை என்று சொல்லுவோம் அதான் சொன்னாருங்க இப்ப நம்ம என்ன ஆனா திருவிழா பாணத்தில் என்ன பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாயப்பசுவை வதைத்த படலம் என்று படித்தோம் புராணத்தை நல்ல சேனைத் தலைவனாக இருந்து இறைவனே வந்து இறைவனே வந்து இன்னவர்கள் இன்னவர்கள் என்று மெய்காட்டுகிறான் இறைவனே வந்து சரி யாரை காட்டினாங்க இன்னன்னவர் இன்னன்னவர்கள் என்று காட்டுகிறார் யாரை காட்டினாங்க எதற்காக காட்டினார்கள் கேளாயோ அதன் கதையை அது மேலதான் போகணும் அதுதான் சொல்ல போறிய மும்மதையானி விரற்னன் சமணர் அவ்விய வஞ்சனை கடந்த அனந்த குண செடி என்பால் அவ்விய இந்த அவ்விய வஞ்சனையினா ஒன்னு வருதா வந்தா அந்த சொல் எங்க இருக்குது திருவள்ளுவர் அவ நெஞ்சத்தான்க்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இது ஒரு நல்ல குரல் இதெல்லாம் என்ன பாடுபட்டு இருக்கோம் ஆக்கமும் பொறா படக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா பொறா படறவனுக்கு என்ன பண்றது நினைக்கப்படும் ஒரு சொல்லுவ நினைக்கப்படும் இதை வந்து நீயே நினைந்து நினைந்து என்னத்தீங்க எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஞானம் எல்லாம் எழுதுங்க உங்ககிட்ட வந்து என்ன எழுதுறது நினைக்கப்படும் ஒரே எழுதினா ஆராயப்படும் ஆராயப்படும் பொறாமை உடையவன் வளர்ச்சிக்கும் பொறாமை இல்லாதவனுடைய கேட்டிற்கும் காரணம் ஆராயப்படும் இது நீங்க எப்ப ஒருதான் சொல்லல அடுத்த வாரம் வந்த போதும் ஆராயப்படும் அவருக்கு ஒண்ணும் தெரியாத நீ இது ஒண்ணு அப்படின்ட்டு அப்ப ஆராய்ந்து உரையாகாது ஆமா ஆமா நினைக்கப்படும் ஆராயப்படும் அப்போ சொல்றான் ஒருத்தன் இப்ப இப்படி இப்படி நமக்கு கல்லூரி பட்சத்துக்கு வருவோம் படிக்கிறதே இல்லைங்க ஊர் சுட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா அந்த ஐந்து பேர் ஐந்து பாடம் சொல்லும் போது மட்டும் வகுப்புல உட்காந்து மற்ற நேரம் தொடனிவர் அஞ்சு மணி நேரம் படிப்பான் விடுதியில் போன உடனே படிப்பான் காத்தடி படிப்பான் காலையில அடார வச்சு படிப்பான் பாருங்க பெயிலா பூட்டானுங்க நினைக்கப்படும் என்ன அந்த அளவில் அவனுக்கு அந்த மூலையினுடைய கருவிகள் நன்றாக வேலை செய்ய ஆதலால் சரி அடுத்த வாரம் இந்த மூளை இவனுக்கு வைப்பானே அது மாதிரி மூளை அவனுக்கு வைப்பானே இங்கதான் தயரா சொல்லீங்க அறிவியல் குண்டுதான் என்னதான் இந்த மாதிரி நுண்மான நூலை பலம்ப கருவிகள் வந்து மூளை கருவிகள் அவங்க இருக்குது அது அவங்க அது கொஞ்சம் மட்டமா இருக்குது அதனால அவனுக்கு எவ்வளவு படித்த சொன்னாலும் வாங்க முடியல அதுதான் சார் காரணம் ஏன் அது அங்க வைக்கணும் ன யானரி நல்வினை உம்மை பயன்கொள் ஒரு தனி உடந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்து உடன் போந்தது சிலப்பதி யார்த்துக்கு போட்டது என்னமோப்பா நீ அப்பா உங்க தாத்தா எல்லாம் எல்லாம் நல்லாதான் காவி பண்டத்துல எல்லாம் நல்லபடியாதான் தர்மம் எல்லாம் செஞ்சீங்க நல்லபடியாதான் வாழ்ந்தீங்க நீ மட்டும் போது உனக்குரிய பகல் பகலா ஒரு கற்பு கடைசி அழைச்சிட்டு போற முடியாது அது வரப்படாது வந்தது உண்மை பயன்கொள் முன்னைய ஊழிய அப்ப நினைக்கப்படுவீங்க இதுதான் அப்ப நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனட அங்கதான் அந்த நாளில் ஒண்ணு ஊழிய அதனால அந்த ஊழ்வையத்தான் இந்த மாதிரி பிறகு இப்ப கூட சொல்றோம் ஐயா குடிசை மக்களுக்கு போதிய வசதி இல்லாமல் அந்த மக்கள் எல்லாம் இவ்வாறு அலம்புகிறார்கள் உனக்கு நல்ல மின்விசரியும் விளக்கும் இது மாதிரி இருப்பதனால அருமையாவே பையன் படிச்சுடுறான் அந்த முன்னேறி விடுறான் முன்னேறல பாத்தோம் அவன் அங்க பிறகு இங்க பிறகு இந்த கேள்வி போட்டு என்னதான் பண்றது இதுதான் நினைக்க ஆராயப்படும் என்ன ஆராயப்படும் ஒரு நமக்கு மேல் ஒரு ஊடு இருக்கிறது அது வந்து தாக்கு அதான் எழுதினார் நினைக்கப்பட்டவாறு அறியா இல்லை இன்னொரு ஒருத்தவர் சொன்னார் வர சொன்னார் அது கொஞ்சம் பகுத்தறிவாதிக்கு என்னமோ சொல்றாங்க எனக்கு அவ்வளவு சரியா வல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பரிதின் பேரு பொறாமை உடையவே மூணு மாடி நாலு மாடி கட்டுறான் இருந்தது ஒரே ஒரு சின்ன வீடுங்க குறிச்சு வீடு அதையும் அப்போ பொறாமை உடையவன் வாழுகிறான் அது இல்லாதவன் தாடுகிறான் அப்படித்தான் ஒரு முடிவு நான் அப்படி முடிவில்லைங்க அப்படி பாக்குறங்க நாட்டுல இருப்பா இருக்க நினைக்க இதெல்லாம் அப்படி பா அப்படித்தான் அது மாதிரி செய்வாராம் இந்த தானி தலைவர் சாமன் அப்ப ஒரு படைத்தலைவனா இருந்ததுனால குஸ்தி போட்டதுனால அது தொழில் சட்டம் போடுற மாதிரி அவங்க மேற்கொண்டிருந்த தொழில் சட்ட மாதிரி சொல்லுவேன் அதனால பண்பு மாறணுமா கிடையாது ஏ நம்ம சிறு தொண்டர் யாரு இந்த மாதிரி சேனை தலைவர் தான் அவருக்கு சொன்ன சிறப்பு சேக்கலார் வேற யாருன்னு சொல்லல வடமொழி தெரியுமாம் தெரியுமா மருத்துவத்தில் மிகச்சிறந்தவரான் யாரு சிறு தொண்டர் நம்ம சிறு தொண்டர் கரிசமைச்ச அளவு தான் நமக்கு அந்த அளவுதான் போகுது ஆனா அவருடைய அறிவு நல்ல வடமொழி அறிவு நல்ல தென் தமிழ் அறிவு நல்ல ஆயுர்வேத கலை அதோட படைப்பயிற்சி எல்லாம் இருந்த முழுமையான ஒரு அறிஞர் அவர் இந்த அரியவரை ரொம்ப அருமையா இருந்தாரு அரிய காரியம் செய்து என்ன சொல்லிக்கு வார ஐயா நீங்க நல்லா பெரிய தொண்டு செய்ய நான் என்ன சின்னவே சின்னவேன சிறு தொண்டு சிறிய தொண்டு பெரிய பெரிய மிகப்பெரியவர்களை நோக்கும் போது நான் எல்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்க இங்கு மூலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாராம் அதுலதான் அந்த ஆத்திமரத்துல வந்து நின்ன உடனே இவர் வீட்டுல இருந்து ஆத்திமரம் போட்டு ஆத்திமரத்துக்கு இவர் போன உடனே இவர் போன உடனே கேட்டார் நீரோ பெரிய சிறு ஐயா நீரோ பெரிய சிறு சொல்றீங்க வேண்டும் என்றே இறைவன் என்ன சொல்றார் நீரோ பெரிய சிறு நான் ரொம்ப ஒண்ணும் ஏதோ சொல்றாங்க ஊர்ல கெஞ்சிய வெள்ளி தெரியல் ஆமா இப்ப திருச்சூர் வரலாறு சொல்றோம் அது மாதிரி அந்த தானை தலைவன் சேனை தலைவராக இருந்ததுனால வந்து அவங்க வந்து எப்பவுமே முரட்டுத்தனமே இருக்கணும் அவசியம் இல்ல அது கடமை ஏற்றுக்கொண்ட கடமை ஆனாலும் ரொம்ப அழகா அடியவரே சிவமாக அடியவரே சிவமாக அங்க ஒரு அங்க ஒரு பாட்டு தெரியணும் என்னது இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாதொழிந்து திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை எவரேனும் தாமாக நீ அதை கவலைப்படாதீரும் சாதனமும் திருநீரு உருதாக்கம் சிவசிவ சிவசிவ சொல்லிட்டாங்க விட்டு அவங்க உள்ளத்துல ஆண்டவன் இருக்கா என்ன அதே ஒரு பாட்டுல சிவஞான சித்தியார் திருப்பி பிரான் எல்லாம் வந்து திருக்குறள் இப்படி வருது அடியவரே சிவமாக கவர்ந்தொடிகி அரிச்சிக்கும் கடப்பாட்டில் நெறி நின்றோன் அதனால உவந்து அரசர்க்கு இருமைக்கும் துணையாய் ஒழுகினாள் ஆனால் இந்த அடியவரை அவன் வந்து செய்து தன்னுடைய ஆன்மாவுக்கு வேண்டியதை செய்ததுனால தான் எடுத்துக்கொண்ட கடமையில் பின்வாங்கவில்லை அரசனுக்கு எப்படி இருப்பான் இருமைக்கும் துணை நின்றான் இம்மைக்கு மட்டுமா துணை இல்லை மறுமைக்கும் துணையாயிருந்த அதனால செய்கின்ற பணியினாலே ஆன்மீகம் குறைவதோ ஆன்மீக வளர்ச்சியினாலே செய்கின்ற பணி குறைவதோ கூடாது செய்கின்ற பணி உடலுக்கு கொள்ளுகின்ற ஆன்மீகம் உயிருக்கு அதனால ரெண்டும் ஒரு வளரணுமே தவிர எங்க போங்க கோயிலுக்கே போக முடியலன்னு சொல்லப்படாதுன்னு சொல்றாங்க சிவசிவ சரி கோயிலுக்கே போயிட்டு இருந்ததுனால அவரு கோயிலே கதியா கிடப்பாருங்க இந்த பொண்ணு புள்ள எல்லாம் நான் தானுங்க எல்லாத்தையும் கரையாத்தினேன் என்று வீட்டுக்காரம்மா சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு தான் இரு மைக்கும் துணி நின்ற ஒரு பக்கம் இந்த இல்லற கடமை ஆமா கல்யாணம் பண்ணிட்டு மக்கள் பேரு இருக்குதே இதெல்லாம் இல்லாம அப்பவே அந்த புத்தி இருந்ததுன்னா ஒம்பெல்லாம் போயிருக்கலாம் எங்க அங்க அல்லவா ஒம்பே கிடையாது அது இது பெரிய பெரிய நெடுமாறன் வரைக்கும் தாம் தாம் மேற்கொண்ட உடற்கடமோடு கூட உயிருக்கும் செய்த தொடர்ந்து செலவும் செய்து இறங்கோடிகள் கடைசியில முடிக்கும் போது எப்பா நீங்க வெறும் உடல் கடமை உடல் கடமைச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலத்துல செய்யலாம் நினைக்காதீங்க உடல் கடமையோடு உயிர்கடமையும் இதெல்லாம் கூட நமக்கு வந்து சொன்னா கூட ரெண்டு பேரும் உதவுவாங்க அது கொஞ்சம் நுடிச்சு போட்டானா நல்ல சார் அவருக்கு அதனால வாங்காத ஊர்ல ஒருத்தன் இல்ல இன்னைக்கு பக்கத்துல ஏத்து ஊர்ல உதவுவாங்க உடம்பு இருக்கும் போது செல்லும் தேத்துக்கு உருதுணை தேடுமின் ஒரு ஆள் வரமாட்டான்பா தாமியே தமக்கு சுற்றமும் திருவாசகம் நேற்று கூட சொன்ன தமக்கு விதிவகையும் அப்பா யாருப்பா நீதான் புள்ள யாருடா நீதான் புள்ள தாத்தா யாருடா நீதான் பேர நீன்னைவிருடா நீ சுற்றமும் இந்த உடம்பு கல்றதுதான் வெறும் ஆன்மாவுக்கு யார சுற்றம் அங்கிருந்து ஒருமே உங்களுக்கு வாணும் இல்லையா விழுதா காதல உற்றார் யாருளோ எப்ப சுவாமி உயிர் கொண்டு போம்பொழுது இப்ப கேக்கல ஆறு மரக்கா வடிக்கலாம் எங்கூர்ல சின்ன விஷயத்துக்கு ஆறு மரக்கா சார் இப்ப இத கேக்கல உயிர் கொண்டு போம்பொழுது இதுல எத்தனை பேர் வரும் யாரு வருவான் பொண்ணு மனைவி இருப்பா அன்பதா இருப்பாங்க நல்லாதானுங்க இருந்தாங்க ராத்திரி வந்து படுத்தாங்க அவ்வதான்னு தாத்தானுங்க என்ன படிக்க வச்சது வேலை வாங்கி வச்சது கல்யாணம் பண்ணி வச்சது தாத்தாருளோ உயிர் கொண்டு போகும் பொழுது யோசிச்சுகிட்டனர் ஆகவேதான் ரெண்டு கடமைகளையும் சென் செய்தார் இரு கடமைகளையும் மேற்கொண்டார் அதனால சேனாபதி அப்படி இருக்கின்ற பொழுது பல்வேடற்கு அதிபதியாய் வறுசேதி ராயனும் வில்வேடன் ஒருவன் அரசியல் என்னைக்குமே இந்த மாதிரி போட்டிதான் என்ன பண்ற இது ரொம்ப அருமையா இந்த பாண்டியன் இந்த சவுந்தர சாமந்தன் என்ற அந்த சேனை தலைவன் வைத்துக் கொண்டு அழகான ஆட்சி ரொம்ப அருமையா ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனும் என்றார் சேக்கலா பெருமன் அந்த ஐந்து பயமும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப அருமையான ஆட்சி அளித்து வைத்தார் அது நேரத்திலே பொருட்களை அப்பக்கில இருந்த வடபுளத்திலிருந்து ஒருவன் அவன் சேதி ராய் பேர் அவன் படை எடுத்து வர்றதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுடைய உண்மையிலேயே அந்த படை வந்து தாக்கினால் இவன் அவ்வளவு ஈடு கொடுக்கணும் அந்த நிலை ரொம்ப ஆயத்தமா இருந்து ஆட்சி சார் இந்த புரட்டாசி மாசம் கடைசி இருபது தேதியில நிச்சயமா வந்துருவான் போல அப்படி வந்து அது பொழுது இந்த பாண்டி என்ன செய்தான் தன்னது தால் நிழமின்றனை பாத்தியம் பொன்னரை தாள் திறந்து நிதி முகந்தளித்து புதிதாக இன்னமும் சில சேனை எடுத்து எழுதி கொள்கின்றான் ஏறத்தால் மணிவாசர் வரலாறு மாதிரி இது மணிவாசர் வரலாறு மாதிரி இந்த கூப்பிட்டார் எப்ப அந்த மாதிரி வடபுலத்திலிருந்து பயம் வருது நமக்கு இருக்கிற சேனைகள் ரொம்ப குறைவா இருக்கு நம்முடைய பண்டாரத்தை திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கிறது சேனைகளை பெருக்கினர் அவர் குதிரைப்படை வேணும் காலாட்படை வேணும்னா அவ்வளவுதான் அங்க மாண்புமிகு அமைச்சர் சொன்னார் இங்க சேனைத் தலைவர்கள் சொன்னார் அவரும் பாண்டியன் தான் இவரும் பாண்டியன்தான் ஆனா இவர் மணிவாசகர் ஆகார் அவர் மணிவாசகர் ஆனார் அப்படின்னு சொன்னார் ஒப்பீடு அப்படி இருக்கும்போது தானே வந்து அந்த பொருளை திறந்து நீ வேண்டிய எடுத்துட்டு போன அவ்வளவு நம்பிக்கை கூறியான் திறந்த பாட்டு நிதியம் இருக்குது தெல்லும் இருக்குது அந்த பாண்டியனுடைய அரண்மன தென்னோன் பணித்த பணி பின் தள்ள சிந்தையில் அன்பு உன்ன அருண் அருள் வந்து முன்னீர்ப்பு போய் அந்த பெட்டியை திறந்தான் எங்க ஒளியில காட்டின அமெரிக்காவில கொண்டு முதலீடு நூற்றாண்டில் வைத்துக் கொள்கை நூற்றாண்டு அல்ல அது அந்த திறந்த உடனே என்ன நினைப்பு வந்து இந்த அரசன் சொன்ன கட்டளை இருக்கு பாருங்க தானே சேனை கொண்டு வரணும்னு அந்த செய்தி கொஞ்சம் பின்னே வந்து அடியவருடைய பக்திங்கிற ஒண்ணு வந்து அது பின் முன் வர உந்துதல் மனசுல மனசுல என்ன பண்ற நிதியும் அடியாருக்கு செய்தா கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் அப்படியே அவன் மனசு எடுத்து செஞ்சா ஆகுமேன்னு அவன் அந்த கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் அதனால் அப்படி ஞாபகம் எடுத்தான் எடுத்தபடினா அந்த பொருள் எல்லாம் பொன் அரைத்தால் திறந்து அறத்தாறு ஈட்டிடும் பொற்குவையுல் அது மிக முக்கியம் அறத்தாறு ஈட்டியிடும் பொற்கு அங்கூட பாண்டியன் பணத்தை எப்படி எடுத்தார் மணிவாசகர் அவ்வளவும் அறத்தின் வழி வந்த பொருள் மக்களை வருத்தியோ அல்லது துன்புறுத்தியோ அல்லது மற்ற இடங்களில் கொள்ளடித்தோ அந்த பொருள் ஒவ்வொன்றும் அந்த ஆறில் ஒன்றும் இது இந்த ஆண்டு முழுந்து மழை பெய்யல வரி தள்ளுபடி உண்மையாகவே சில செய்த அதுக்கு தள்ளுபடி பண்ண அப்படி செய்து அப்படி வந்த பொருள் அந்த மாதிரி வந்த பொருள் தான் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு செய்யணுமே தவிர சாதாரணம் எங்கேயோ வந்த பொருளை நல்ல எங்கேயோ போய் செலுத்தக்கூடாது அதனால் இது அறத்தாரி ஈட்டிய பொருள் என்று கருதி இவர் எடுத்து அடியவருக்காக செலவழிச்சார்கள் யார் எந்த தலைவன் பன்னியனான் மறைவிரித்த பரமேற்றி எங்கோமான் என்னிய காரிய முடிப்பாய் இவை உனக்கும் முன்னடி கீழ் அந்நியமை அடியவர்க்கும் மாத மாதக்கவன இறந்த அப்புண்ணியமா நிதி முழுதும் அவ்வழியே புலப்படுப்பான் ஆனா ஒன்று வேண்டிக் கொண்டான் இந்த நிதியை கொண்டு எங்கள் பாண்டி மன்னன் படைகளை பெருக்கி வருகின்றவனை எதிர்க்கணும்னு சொன்னான் அதற்காக தான் சொன்னான் ஆனா நான் வந்து எனக்கு என்ன உன் மனதுல என்ன தோன்றுதுன்னா உனக்கும் உன் அடியாருக்கு செய்யும்படியா தோன்றுது எனவே எங்க மன்னனுடைய வேண்டுகோளை நீ நிறைவேற்றணும் அந்த எண்ணத்தோடு சேர்ந்துட அவன் நாடு பாழா போகணும் நான் மட்டும் அடியவரை வந்து ஓம்பணும்னு அல்ல மன்னிக்கணும் அப்படி என்ன எனக்கு நினைப்பு இல்லை எங்க பாண்டிவனுடைய நினைப்பும் வரணும் ஆனா இது என்னமோ எனக்கு உனக்கு செலவழிச்சாலே அங்க சரியா போடமாட்டிருக்கேன்னு நினைச்சா மலேசியாவுக்கு போனும் பணம் நேராடுறாங்க ஆண்டவனுக்கு அடியவருக்கு கொடுக்கிறது நம்ம படைப்பெருக்குவது மலேசியாவில் வேலை நடக்கும் அது மா என்னாச்சனர் இப்படி நினைத்துக் கொண்டு இந்த பொருள் எல்லாம் செலவு செய்தான் செலவு செய்தான் செலவு செய்தால் வானாடற்கு வகை முன்னூல் மந்தல் முதல் நானாவாம் திருவேள்வி என்ன செய்தார் ஒரு பட்டியல் ஒன்று காட்டர் வானாடற்கு அவி உணவு என்று பார்த்தால் நல்ல வேள்விகள் அந்த வேள்வில ஒவ்வொரு நாளும் சற்றாங்கு எரியோம்பி கலியை ஆறாமே சற்றார் வாழ்வில்லை என்றாரே ஞானசம்பந்தர் அது மாதிரி சற்றாங்க எரி ஒம்புதல் செய்து அந்த எரி ஒம்புதல்னால பெருமாள் இணைந்து எல்லா உயிர்களும் நன்றாக வாழணும் எல்லா இடங்களும் நல்ல மழை பெய்யணும் அவர்களுடன் நன்மையாக இருக்கணும் என்ற நினைப்போடு அப்படி சில வேள்விகள் முன்னூல் மண்டல் முதல் நானாவாம் திருவேள் ரொம்ப பரம ஏழை பரம ஏழையா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னா அவங்க வீட்டுல செய்யற காரியம் செய்ய முடியல ஐயா என் பள்ளி பையன் அஞ்சு வயசு ஆச்சு எடுத்து போகணும் ஒரு புத்தகம் வாங்க ஒன்றும் இல்லைன்னா அப்படியா என்னைக்கு சேர்க்க போறீங்க வேற புரட்டாசி விஜயசாமி இன்னைக்குனர் சரி நாலு அன்னைக்கு வாங்க ஒரு ஒரு ஒரு குறிப்பொன்னு போட்டு வாங்க சிலேட்டு புஸ்தகம் இப்ப என்ன விற்கிது சட்டத்துணிமெல்லாம் எடுக்குதா அன்னைக்கு முதல் நாள் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போவீங்களே இதெல்லாம் அவளுக்கு ஆமாங்க ஒரு ஒரு சின்ன லிஸ்ட் போடுவாங்க மூணா நாள் வந்தாங்க ஐயா ஒரு ஐம்பது ரூபா நாள் ஐம்பது போறாத சட்டத்துணில இருக்கிறேன் ஒரு ஐநூறு கல்வி ஒரு பையனுடைய கல்வி கண் திறக்கிற நாள் இன்னொரு பொருளாதாரத்துறையின் அமைப்பில் அரசு உதவி செய்யணும் என்ன வந்து அதுதான் ரொம்ப காலமா சொல்றது பொருளாதாரத்தின் அடிப்படையில் உதவி செய்யணுமே தவிர மக்களுக்கு குறிப்பிட்ட ஒன்று குறிப்பிட்ட ஒன்றுக்காக போது தப்பு கருத்து அது நீங்க நல்லது கட்டுறது அன்னைக்கு சொன்னமில்ல உள்ள ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொன்னீங்கல்ல எக்ஸ் ஒய் ரெண்டும் ஒண்ணுதான் எக்ஸுக்கு செஞ்சீங்க ஆக ஒரு குலத்துக்கு ஒரு நீதி கூடாது யாரெல்லாம் பின்தங்கியவர்கள் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கும் முருகா முருகா தவிக்குறிப்பும் நீக்குகளை ஏற்க எனவே அப்படி யாரும் எளிமையா இருக்கிறாங்களோ பொருளாதாரத்தில் சொல்ல கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு படிக்க வைக்கிறவங்க படிக்கூல் இப்படியாக நூலகத்துல ஐயா அந்த ஆட்ட ஒரு நூலகம் வைக்கலாம் இருக்கும் நீங்கதான் முத முதல் கொடுக்கணும் அறிவு விளக்கத்துக்காக அப்படின்னா சரி அப்படியா சரி இந்த சங்கிலிக்கும் பக்தியும் ரெண்டு என்ன இது அத நான் தரப்போ இப்படியெல்லாம் நான் மறையோர்க்கு அருசுவையின் ஆனாத பேருண்டி நல்ல வருந்த அடிவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு துறவளை அறுத்து பலி இது ஞானிகளுக்கு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் துணை இல்வாழ்வான் என்பான் இல்வடை மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை தெய்மலத்தார் தெய்வம் விருந்து உக்கள் தானந்தாங்க ஐபுரத்தால் ஓம்பல் தலை ஆடா என்ன சார் நாங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்படி எங்க தலையில வச்சுக்கிட்டே இருக்கீங்களே சுவாமி இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை பொறுப்பு அதுக்குதான் கல்யாணமே போனார் இந்த குரல யோகியதா படிச்சு அவங்க முன்னே திருவாரூர் போய் சுவாமி துறை மேற்கொண்டு கடமைகளா சுவாமி இல்லை தான் நீ என்ன பண்றதுப்பா நீ தானப்பா மனைவியோட இருக்கிற தொண்டை கம்பிட்டுங்கிறாங்க கொஞ்சம் வெளியர் வச்சு கொடுக்கறதுக்கு உன்னால முடியும் அவங்களுக்கு எங்க பாடியும் ஏனத்தை எங்க பாப்பாங்க அடுப்புக்கு எங்க பாப்பாங்க நெருப்பு எங்க பாப்பாங்க எங்க பாரு அதனால சொன்னா பயந்துறாக திருக்குறள் நாலு மூணு திருக்குறள் சொல்லணும் என்னது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்ற துணை திறந்தாருக்கும் சுவாரு இறந்தாரு இல்வாழ்வான்பான் துணை தென்புலத்தார் அதிகம் விருந்தொகு ஐம்பளத்தார் ஒன்பது தலை இப்படி போட்டோம்னா என்ன ஆவறதுன்னா அத்தடிக்கும் இங்க ஈடு கொடுக்கணும் இல்ல ரொம்ப இல்ல வாழ்க்கை தனியத்தோடு இருக்கிறோம் மனைவியோடு இருக்கிறோம் இப்ப நாவுக்கரசர் வந்தார் அப்போதிரிகள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா பெரியவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னமுன்னா வீட்டுல சமையல் தயாராகுது தம்பி எல்லாம் இருக்கணும்னா எல்லடி ஓடுது துறவிக்கு நமக்கு என்ன வசதி இருக்குது நேற்று வாங்கினது மிச்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னு சரி ரெண்டு பேரும் கலந்து சாப்பிட வேண்டியதுதான் எங்க வாழையில இருக்கிறது இந்த இடத்துல வசதி இருக்குது உனக்கு முடியும் அதனால செய்ய முடியல அரவினை போவாதே செல்லும் இந்த குரல முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா வம்புலாம் அருமையாக சொன்ன அரங்க திருவள்ளுவர் மாதிரி இனி ஒரு அரண் சொல்ல தேவையும் இல்லை ஒருத்தர் வரணும்னு அவசியமே கிடையாது இதை விட நீங்க என்னதான் நீங்க சொல்லிட போறீங்க நாட்டுடைய பண்பாட்டுக்கோ வளர்ச்சிக்கோ மற்ற இது எனக்கு ஒண்ணும் படல சாமி எனக்கு ஒன்றும் படல இந்த இருபதாம் நூற்றாண்டுல இன்னும் இன்னும் இருநூறு நூற்றாண்டு போனாலும் சரி அழகா சொல்லுவேன் அதனால எனவே இது மாதிரி அந்த இவர்கள் எல்லாம் செய்தான் அப்படி இதெல்லாம் செய்த பிறகு எவர் ஏனும் ஒரு திரசாதனம் கண்டால் எதிர் வேண்டுமென்றே அந்த சொற்களை எடுத்தாடுகிறார் எவரேனும் வந்தவுடனேயே திருமுறைப்படி தென்மக்கு சும்மா இருக்காது தாமாக யாரா இருந்தீரும் சாதனமும் கண்டால் உல்கி அந்த தாண்டகத்தை வேண்டுமென நினைவுபடுத்துவதுதான் செய்கிறார் அவர்கள்லாம் அவரே தம் பிறப்பருக்க வழிவடுத்த அறன் என்று கருதி அவர்களுக்கெல்லாம் உணவு ஊட்டுவான இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஆயிரம் நாளைக்கு இருமடங்கு வருநாட்கும் அன்றைக்கண்டு இருமடங்காய் அரசனது பொருளெல்லாம் கொன்றை செஞ்சடையார்க்கும் அடியார்க்கும் கொடுப்பதனை எப்படியோ இந்த பண்டாரத்திலிருந்து தினம் எடுத்து எடுத்து எடுத்து தினமாராம் அது பாட்டுக்கு பெருகுது ஆனா அரசன் எப்படியோ இருக்குன்னா அவ்வளவு முழு நம்பிக்கை அவ்வளவு முழு நம்பிக்கை கேட்டவொன்னு யாரோ போய் மெதுவா காதல சொல்லிவிட்டாங்க என்ன நம்ம தானே தலைவர் தினமும் அரசு செய்கிறார் எல்லாம் நம்முடைய பொருள் அரண்மனையில் இருந்து போறதாக கேள்வி மன்னிக்கணும் நான் சொன்னேன்னு சொல்ல நினைத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொன்னா பார்த்தா பார்த்தால உண்மையும் அப்படித்தான் தெரிஞ்சது அதுக்காக ஒன்னும் கண்டிக்கல மணிவாசர் மாதிரியே தான் கண்டிக்காம என்ன செய்தார் தென்னர் போன் செவி மறுத்தான் என்னன்னது காவலன் அவயத்தெய்தி காரியம் செய்வாரோடு மேவினன் பிறநாட்டுள்ள வீரர்க்கு வெறுக்கை போக்கி